வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் 2 இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு வில்லியம் டைன்டெல் என்பவர் ஒபீடியன்ஸ் ஆப் கிறிஸ்டியன் மேன் என்ற நூலை வெளியிட்டார் இந்த நூலில் அந்நாளைய அரசர்கள் கடைபிடிக்க வேண்டிய தெய்வ கட்டளைகள் மற்றும் அரசர்களது உரிமைகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜான் லோகி பெயர்ட் அவர்கள் தொலைக்காட்சி பெட்டியை இயக்கிக் காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கினி பிரான்சிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெக்சிகோவில் இடம்பெற்ற மாணவர்களின் அமைதி போராட்டத்தின் முடிவில் நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு சீனாவின் போயிங் விமானம் கடத்தப்பட்ட பிறகு அது குவாங் சு விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது தரையில் நின்ற இரு விமானங்களுடன் மோதியதில் நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிரேசிலில் சிறை கைதிகளின் போராட்டம் ஒன்றின் போது நூற்றி பதினோரு கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நியூயார்க் நகரில் படகு ஒன்று கவிழ்ந்ததில் பேர் கொல்லப்பட்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூறாம்வது ஆண்டு நாட் டர்னர் அமெரிக்க அடிமை கிளர்ச்சி தலைவர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காசிவாசி செந்திநாதையர் ஈழத்து தமிழறிஞர் புலவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சுவாமி அபேதானந்தர் சுவாமி ராமகிருஷ்ணரின் நேரடி சீடர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மகாத்மா காந்தி இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வியாக்கத் அலிகான் பாகிஸ்தானின் முதலாவது பிரதமர்